இந்த மாநாட்டிலே நிறைய துறவியர் பெருமக்கள் எல்லாம் ஆசிரியரை வழங்கி சென்றிருக்கின்றார்கள் அதுபோன்று இன்னும் துறவியர் பெருமக்கள் ஆசிரியரை வழங்க இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அமர்விலே ஏழாவது அமர்வு இந்த அமர்விற்கு தலைமையிலாங்கக்கூடிய போற்றுவதற்குரிய திருமதி சாந்தா செந்திரகுமார் காணிங்கராய அவர்களே அதுபோல முன்னிலை வகிக்கக்கூடிய கோ பூமிநாதன் சுவாமிகள் அவர்களே இங்கே வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் வித்தாராமாக நடக்க வந்திருக்கக்கூடிய போற்றுவதற்குரிய பெருமாளையா அவர்களே சுபா சுப்பிரமணியம் அவர்களே திருமதி மகாலட்சுமி அம்மையார் அவர்களே மற்றும் இந்த கைவல்லிய நவநீத வேதாந்த கருத்துக்களை பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் இடையராது அதே சிந்தனையிலே மூழ்கி இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஆசியூரையை துவங்குகிறேன் இந்த இரண்டு நாட்களாக இந்த பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த சபையானது கூறியிருக்கிறது இந்த சபையிலே ஒரே ஒரு தீர்மானம்தான் உலகம் ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் என்ற தீர்மானமானது ஏகமனதாக எதிர்ப்பே என்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த இதை ஏதாவது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்துக்களோ மறுப்பு கருத்துக்களோ இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த கருத்தை வலியுறுத்தி பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது எல்லா சாஸ்திரங்களும் எல்லா விதமான ஞான நூல்களும் எல்லா விதமான இலக்கியங்களும் சொல்லுகின்ற பேருண்மையை இந்த வேதாந்தர் கருத்துக்களை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் இதில் மறுப்பதற்கு எதுவே இல்லை அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் சக்கரை என்பது இருப்போம் இது மறுக்க முடியாத கருத்து அதுபோல் உலகத்தினுடைய நடைமுறை பொய் என்பதும் மறுக்க முடியாத உண்மை ஆனால் எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை இனிப்போ இனிப்போன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த சுவையை நாம் உணர முடியாது சொல் அளவு இல்லாமல் செயலளவில் செய்வதற்கான முயற்சிகளை வேதாந்த சபைகள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அந்த ஒரு நிலையை கடந்த அடுத்த நிலைக்கு வர வேண்டும் இப்போ எல்லாருக்குமே பேருந்து ஆண்டு விளங்கி இருக்கிறது அதை யார்த்து மறக்கிற அடுத்த கட்ட செயல்பாடுகள் மனித சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக இந்த அறிவார்ந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் எப்படி கொண்டு சேர்க்கப் போகிறோம் இதுதான் நம்ம முன்னாடி உள்ள ஒரு கேள்வி அதை நாம் செய்தித்து விட்டால் சமுதாயத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் அதை செய்வதற்கான வழிமுறைகளை நாம் காண வேண்டும் உலகத்திலேயே மனித வாழ்க்கையை வாழ்க்கை முறையை நெறிவடுத்திய அதற்கான இலக்கணங்களை வகுத்த ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் இந்தியர்கள் தான் மனித வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுப்பவர்கள் மொழிக்கு இலக்கணம் உண்டு அதே போல எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுக்கும் சூத்திரங்கள் இருக்கும் மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தியவர்கள் உலகத்தில் பாரத நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது மனித வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை திட்டமிட்டவர்கள் பாரத நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் எங்கள் உலகம் பொய் என்று சொல்லி அந்த சரீரம் பொய் என்று இருக்கோம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் உண்மை என்று சொல்லி இருக்காங்க உலகம் ஒட்டுமொத்த நாடுகளும் மா பரமாத்மா என்ற கொள்கை கூட வரல கண்டதே காட்சி கொண்டதே கோழம் என்று நடைமுறை வாழ்க்கையை உண்மை என்று நம்பிக்கொண்டு உலகம் சென்று கொண்டிருக்கிறது நாம மிகப்பெரிய தத்துவ ஞானத்தில் மூழ்கி திணைக்கக்கூடிய நாடும் பாடலாம் அதுதான் வித்தியாசம் நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் சுவாமி விவேகானந்தர் அவர் வெளிநாட்டில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஆன்மீக வர்க்களெல்லாம் எங்களிடம் என்று பிரச்சாரம் செய்கிறீர்களே அதே நேரத்தில் உங்கள் நாட்டில் எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் உங்கள் சமயத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே ஏன் இன்று மாறுபட்ட என்று கேட்டார் அதுக்கு சுவாமி சொல்றார் இன்றைக்கு உங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் சாரம் செய்து கொண்டிருக்கலாம் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் எதுவரை செல்வத்தால் அல்ல அதிகாரத்தால் அல்ல ராணுவ பலத்தால் அல்ல ஆன்மீக பலம் ஒன்றே நம் பாரத நாட்டை இன்றாலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட பாரம்பரியத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் வாழ்க்கை முறையை நான்காக பிரித்தார்கள் நாம் வழிதான் இந்தியா மட்டும்தான் வாழ்கின்ற முறையில் ஏற்றுக்கொள்ள தயங்கிவிட்டோம் எல்லோரும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை அறிவு ஞானத்தை பெறுவது பொருளாதார பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான அறிவு பெறுவது பிரம்மச்சாரிய வாழ்க்கை வயசு இருபது இல்ல வாழ்வது கிரகஸ்தாசிரமறை அதன் பிறகு வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை என்பது குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த வானப்பிர வாழ்க்கை நேரத்தில் உங்களை போன்று துறவிகளோடு இணைந்திருந்து ஆத்ம செய்கின்ற வாழ்க்கைக்கு வானப்பிரஸ்த வாழ்க்கை நம்முடைய குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு நாம் அடுத்த கடமை என்ன ஆத்ம விச்சாரத்தில் ஈடுபடுகின்ற என்ற வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள அதன் பிறகு அந்த இதை நாம் என்ன பண்ணிட்டோம் சரியாக கடைபிடித்தோம் பிரம்மச்சாரிய கிரகஸ்த வாழ்க்கையை நிறைவு செய்தோம் யாரும் அடுத்த வகுப்புக்கு போக தடைபிடித்தோம் மூன்றாவது வகுப்பு என்ற வாழ்க்கைக்கு போக தயமிட்டு நாமளே கதை சொல்வார் ராமகிருஷ்ணன் வெங்கையில் கருப்பு கம்பளி ஒன்று போனச்சு ரெண்டு பேர் கதையில பார்த்தபோது அழகான கம்பெனி ஒண்ணு போயிட்டு நான் எனக்கு நீச்சல் தண்ணி நான் போய் எடுத்துட்டு வர்றேன் போய் அந்த கம்பெனியும் எடுத்துக்கிட்டே நீஞ்சி வர வேண்டியது தானே அது கம்பெனியில கரடி நான விட்டு அது என்ன பிடிச்சிக்கு இது போலதான் உதவி உணர்வு வேண்டும் என்பது எல்லாத்தையும் உலகத்தை சொந்தமாக்கிக் கொள்வது தர்மத்தை சொந்தமாக்கிக் கொள்வது இறைவனை சொந்தமாக்கொள்வது அந்த நிலைதான் அந்த நிலை ஈடுபடுவதற்கு தங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மாறணும் இதுக்கு என்ன பண்ணி இந்த மூணாவது தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால குடும்பத்தில் பையன் சொல்லுவான் குடும்பத்தில் கற்க வே இயற்க ஒரு சூழ்நிலையானது வாழ்க்கையில் சாமியார் போயிட்டா என்னமோ செய்யத்தகாத செயல் செய்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் துறவு என்பது உயர்ந்ததாக தெரியுது உண்மை என்னன்னு தெரியுது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இந்த சமுதாயத்தில் இல்லை ஜெயின் ஒரே படங்கள் அத்துவைதீ <inaudible> வேதாந்திருந்து உருவாகி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் தாய் மதமாக இருக்குகின்ற இந்து மதத்தில் இன்றைக்கு அந்த சூழ்நிலையானது உருவாக பணம் காசை சொத்தாக கொடுத்தீங்கன்னா அவர்களை தலைமுறை இவைய நவநீதம் நான்காவது மாநில மாநாடு சீர்வள சீர் மெய்யப்ப ஞானதீசிய சுவாமிகள் அவர்களது கௌரவ தலைமையில் இந்த மூன்று நாட்களும் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது இவ்விழாவை சீரிய முறையில் நடத்த மாபெரும் பங்கு ஏற்றுக் எங்கள் குடும்பத்தில் மூத்த அருளாளர்கள் திரு கதிர்கை காளிங்கராயர் அவர்கள் திரு திருமதி மாணிக்கத்தாய் அவர்கள் பாதக்கமுன்களில் பணிந்து என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்குள்ள பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் கைவைய நவநீதம் என்னும் பெரும் பொருள் பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள எனக்கு ஞானம் இன்று ஏற்படவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் இன்றைய விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்த கூடது அந்த பெரும் பொருளை அறிந்து கொள்ள முயற்சி செய்து நான் தெரிந்து கொண்ட சில அடிப்படையான கருத்துக்களை பெருமையுடன் சேகரித்து வந்துள்ளேன் ஆனால் இந்த மாநில மாநாடு ஆராய்ச்சி மாநாடு சுவாமிஜி அவர்கள் பேசியதன் என்னுடைய அடிப்படை கருத்துக்களை இந்த இடத்தில் பேசுவது கட்டாயம் பொருத்தமாக இருக்காது கைவல்லிய நவநீதம் என்றால் என்ன அதன் சிறப்பு என்ன என்பதை பற்றி நான் இன்று தெரிந்து கொண்டு வந்துள்ளேன் நீங்கள் சரி என்று சொன்னால் நான் அதை பற்றி நான் தெரிந்ததை இங்கு பேச ஆசைப்படுகிறேன் பரவாயில்லைங்களா ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அவர் சோமசுந்தரம் அவர்களெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் நினைப்பாரு என்ன சின்ன பிள்ளையாட்டு இந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க அவ்வளோ மன்னிக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வைக்கப்படுறேன் இந்த அடிப்படையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பெருமுறளோட ஆழத்துல அட்லீஸ்ட் மேற்பரப்பிலாகவும் நாம் வந்து நிற்கிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது இன்னைக்கு கைவல்யம் கைவல்ய நவநீனம் என்பது ஒரு வேதாந்த மெய்யல் தமிழ் நூல் தமிழ் அற்றவை நூல்களில் தலை சிறந்தது கைவல்லிய நவகீதம் இங்கு எல்லோருக்கும் அது தெரிந்ததே எனக்கு தெரிந்ததே நான் இங்கு சொல்லும் பொழுது இதையெல்லாம் தெரிந்த உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தெரியுமே என்கிற பெருமை ஏற்பட வேண்டும் என்று நான் பேசுகிறேன் இந்த நூலை நன்னிலம் நாராயண தேசிகருக்கு மாணவர் அருள் அருள் திரு தாண்டவராய இயற்றினார் இந்நூலில் சில நல்லாசிரியருக்கும் நன் மாணவனுக்கும் இடையே நிகழும் உரையாடலாகவும் ஒரு தந்தை மகனுக்கு அறிவுரை கூறுவது போலவும் எழுதப்பட்டுள்ளது தத்துவம் விளக்க படலம் சந்தேகம் தெளித படலம் என்று இரு பெரும் பதிப்புகளாக அந்த கைவல்லிய பிரிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மொழிகளில் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி டாக்டர் கால் என்ற ஜெர்மானியரால் ஜெர்மனியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தது கைவல்லிய நவரீதத்திற்கான ஆங்கில உரைகளில் சுவாமி ஸ்ரீ ரமணானந்த சரஸ்வதிகளின் ஆங்கில உரை மேலானதாக கருதப்படுகின்றது கைவல்ய நவரீதம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண மகரிஷியால் சாதகத்து பரிந்துரைக்கப் என் மனம் புத்தி பலன் ஆகியவற்றை என் அறிவினால் இயக்கும்போது ஈசன் என் குருவாக தோன்றுகிறான் பற்று வீடு இரண்டையும் காட்டும் வேள் அவன் வேதாந்த பாற்கடலை ஆசிரியர்கள் குடத்தில் கொண் மொண்டு குடத்தில் நிறைத்து வைத்ததை கடன் கடைந்து வெண்ணையாக்கி தருகிறேன் பசித்தோர் உண்ணுக என தாண்டவராய சுவாமிகள் கூறியுள்ளார் கைவல்லிய நமதி நவநீதத்தை படிக்கும் யாவரும் எளிதில் புரிந்து கொள்வதற்காக வித்வான் எம் நாராயண வேலு வே வேலு பிள்ளை தத்துவ கோட்பாடு என்ற விளக்க கட்டுரையை எழுதியுள்ளார் புதுமையான கதைகள் இந்த கதை நான் நல்லா பள்ளிக்கூடத்துல நாடகமாக ஒரு காமெடியா தான் ஆஹ் நடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு படிச்சுட்டு நான் எங்களுக்கு பிரின்சிபல் கிட்ட கூட சொன்னேன் இதுல எவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குது இதை வந்து பென்கூஸ் அப்படின்னு ஒரு காமெடியா நான் இரு நாள் வரைக்கும் போட்டுட்டுமே இன்னைக்கு எங்க என்னுடைய மரியாதைக்குரிய மாமியார் என்னை இங்கே அழைத்து பேசணும்னு கூப்பிட்டு பார்த்தா இதை இதை பத்தி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையினோட அர்த்தத்தை கூட நான் முழுமையாக புரிஞ்சிருக்கிறேன் புதுமையான கதைகள் தத்துவ விளக்கப்படலும் பாடல் அறுபத்தி ஒன்று என்று பத்து நபர்கள் ஒரு ஆற்றை கடந்து அக்கறை சேர்ந்து அனைவரும் ஆற்றை கடந்ததை நோக்கி செய்து கொள்ள ஒவ்வொருவராக எண்ணி தன்னை சேர்க்காமல் ஒன்பது பேர்தான் உள்ளதாக துன்பமுற்று தன்னை அறிய அறியாத மயக்கமே அஞ்ஞானம் என்றும் அந்த வழியே வந்த வழிபோக்கன் பத்து நபர் இந்த இடத்தில் உள்ளனர் என ஒவ்வொருவராக எண்ணி பத்து என அறிந்து கொள்வது பரோட்ச ஞானம் என ஞான விளக்கம் அளித்துள்ளார் தாண்டவராய சுவாமிகள் இந்த கதையைத்தான் காமெடியா கன்ஃபூஸ் அப்படின்னு நடக்கிறது பத்து பேர் ஆற்ற கடப்பாங்க கோமாளி தொப்பி போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு அவன் அவங்க வச்சுக்கிட்டு மற்றவங்களை எல்லாம் என்னவான் அப்புறம் அடுத்தவன் உனக்கு என்ன தெரியாது நான் என்று நின்றுவான் அதை ஒரு காமெடியாட்டை பண்ணிட்டு போகும் அதோட ரெண்டு மூணு தடமே இந்த டிராமாவை போட்டுருப்போம் பட் இன்னைக்கு படிக்கிறவங்க ரொம்ப சங்கடமா போச்சு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து காமெடி பண்ணிட்டு இருந்துருக்குறோமே அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்போவே இன்னைக்கு பிரின்சிபல் ஈட அவங்க கொச்சுன்னு போயிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் அதெல்லாம் இனிமேல் இந்த எண்ணம் விடணும் எதுக்கும் பின்னால் ஒரு அர்த்தம் நான் இன்றைக்கி பேச போகணும் அப்படிங்கிறதுக்காக கைவியின் நவங்கீகத்தை பற்றி படித்தப்பதான் எனக்கு இந்த சின்ன கதையினோட அருமையான பொருள் புரிந்தது அப்படின்னு நினச்சா இந்த ஒன்றுக்காகவே நான் இன்னைக்கு வந்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் ஆகியோரின் திருமேனி காத்தருடைய அதிர்ஷ்டான பீடங்கள் அருகருகே அமைந்து ஸ்ரீ நாராயண தாண்டேஸ்வரம் என்னும் பெயரில் நன்னிலத்தில் விளைந்து வருகின்றது ஸ்ரீ நாராயணர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் நன்னிலத்தில் தோன்றினார் தமது இருபதாம் அகழ்விலேயே இறைகாட்டம் கொண்டு ஸ்ருங்கேரியை அடைந்து இருபத்தி ஐந்து வருஷம் வித்யாரண்யர் கல்வி பயின்று துறவரம் கூண்டு அங்கேயே தபத் குடில் அமைத்து அருள் பாலித்து வந்தார்கள் காலப்போக்கில் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் நாராயணகுருவுக்கு சீடராக வாய்த்தார்கள் இவ்வாறு அருளாட்சி செய்து வந்த ஸ்ரீ நாராயணகுரு கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி திங்கள் விசாக நன்னாளில் பரிபூரணமானார்கள் ஸ்ரீ நாராயண குருவின் சீடராக விளங்கி புகழ்பெற்ற சுவாமிகள் நன்னிலத்தில் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு மாதகர மாதவ நந்தர் அம்பிகை அம்மையா ஆகியோருக்கு திருமகனாய் அவதரித்தார்கள் ஒரு நாள் காண்டவராக தம் குருநாதனை வணங்கி சமாதி யோகத்தில் ஆழ்ந்தார் அப்பொழுது நாராயணன் குரு தோன்றி அன்பனே நீ உலகில் உள்ள மக்களின் துன்பங்கள் நீக்குவதற்கும் அவர்கள் தூய அறிவை அடைவதற்கும் நீ கற்ற வேதாந்த நூல் நூல்களின் சாரங்கள் முழுவதையும் திரட்டி வேதாந்த நூல் ஒன்றை இயற்றுக என்று அவுள் பாலித்தனர் தம் குருவின் ஆணையை சிறமேற்கொண்ட தாண்டவராயர் கைவல்லிய நவநீதம் என்னும் முப்பற்ற நூலை இயற்றியுள்ளார் அருளாட்சி நடத்தி வந்த தாண்டவராய சுவாமிகள் தம் குருவைப் போல அவர் மீது கொண்ட அளவற்றை பற்றினால் குரு மறைந்த அதே வைகாசி விசாகத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாராயண குருவிற்கருகேயே இவரது திருமையையும் உகை சேகிக்கப்பட்டுள்ளது அவனன்றி ஓரிடமும் அசையாது என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் வள்ளப் பெருமான் கைவையன் அவனீதம் என்னும் நூலில் உள்ள இந்த சீவனால் வரும் என தொடங்கும் பாடலை எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார் இத்தகைய பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளவும் தெரிந்தவர்கள் இன்று மிக அழகாக உரை நடத்தும் பொழுது அதை கேட்கவும் எனக்கு வாய்ப்பு கொடை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாய்ந்த நன்றிகளை கூறி கொண்டு கூறிக்கொண்டு அனுபவிகிறேன் வணக்கம் முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயை செய்யுமாறு ஒன்றும் காணி திருவடி போற்றி போற்றி ஸ்ரீ நாராயணகுரு திருவடிகள் போற்றி ஸ்ரீ தாண்டாராயர் திருவடிகள் போற்றி தகத்ரி பழனிசாமி சுவாமி திருவடிகள் போற்று வேதாந்த ஆன்மஸ்வரத்தை அறிய வேண்டும் என்ற வளர்க்கத்தில் இருக்கின்ற ஆத்ம சாதாரத்தை ஒன்று திரட்டி கைவங்க நவீன நாலாவது மாநில மாநாட்டை சீரும் சிறப்புமாக திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அருளோலர்கள் அனைவரின் திரைப்படிகளையும் பணிந்து போற்றுகின்றேன் சேக்கிலா மன்ற தலைவர் ராஜபாளையம் ஏஎஸ் வேலாராஜ வேதாந்த பாடசாலையை சைவ சித்தாந்தம் வேதாந்தத்தை போதிக்கும் குருநாதன் பேராசிரியர் கோமிநாதன் அறையின் திருவிழிகளை பணிந்து போற்றுகின்றேன் ராஜபாளையம் அருள்மிகு மயங்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஆணி பெருந்திரா திருவிழாவை முன்னிட்டு பத்தாவது திருவிழாவான தீர்த்தவாத திருவிழாவை மிக ஏஎஸ் வேலாய்ச வேதாந்த பாடசாலையின் இறவினர் தவ திரு ஏ வி கல்யாண வெங்கற்ற அண்ணன் அவர்களின் பிரிவினைகளை பணிந்து அனைவரின் பிரிவினிகளையும் பணிந்து போற்றுகின்றேன் கைவையின் அவநீதத்தில் விருத்தி வியாப்தி பரவியாப்தி என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள் நான் ஏனென்றால் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாது எப்படி ஆனந்தத்தையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாதோ அதுபோலவே அறியாமையையும் பிரிக்க முடியாது நாம் துயரத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஆத்ம ஞானத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும் அந்த ஞானம் நம்முள் எப்படி ஏற்படுகின்றது நாம் ஞானத்தை இருவரையாக பார்க்கலாம் அனாத்மா ஞானம் ஆத்ம ஞானம் என்று வேதம் இருக்கின்றது நம்முடைய உடல் மனம் புத்தி உட்பட உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களை பற்றிய அறிவையும் அனாத்மா ஞான தலைப்பில் கொண்டு வந்து விடலாம் அதனால் இருவரின் ஞானம்தான் அனாத்மா ஞானம் ஆன்ம ஞானம் இந்த ஞானம் நம்மு ஏற்பட வேண்டும் என்றால் என்ன பிராசஸ் என்ன நடக்க வேண்டும் என்று சொல்வதே பல வியாப்தி இப்பொழுது என்னன்னு பார்க்கலாம் விருத்தி வியாப்தினா நாம் கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம் இப்பொழுது நம்முள் பானை இருக்கின்றது கண் என்ற பிரத்யட்ச பிரமாணத்தை வைத்துக் கொண்டு பார்க்கின்றோம் பிரதக் பிரமாணம் என்றால் அறிவை குடிக்கின்ற கல்வி பிரத்தம் என்றால் நேரடியாக அறிவை குடிக்கின்ற கல்வி நம்ம தம்ள் நேரடியாக அறிவைக் கொடுக்கின்ற கல்வி இப்பொழுது கண்ணை எடுத்துக்கொள்வோம் கண்ணால் பாலையை பார்க்கின்றோம் பாலையை பார்த்தவுடன் நம் மனதில் பாலையை பற்றிய எண்ணம் எண்ணத்திலான பானை மனதில் எழுகின்றது வெளியில் இருக்கின்றால் எதிரில் இருக்கின்ற பானை சிறிய பானையாக இருந்தால் அந்த பானையின் அளவு எண்ணத்தில் இருக்கின்ற பானை வியாபித்து வெளியில் இருப்பது மலை என்றால் மனதில் இருக்கின்ற அந்த மலையின் அளவு வியாபிப்பது இதற்கு வியாப்தி விருத்தி வியாப்தி என்று வேதம் அழைக்கின்றது கற்றுத் தருகின்றது இப்பொழுது விருத்தி வியாப்தி நான் மன மனதுக்குள் எழுகின்றது சரி அந்த விருத்தி வியாப்தி எப்ப எது ஜடமானதா அறிவானதா என்று பார்த்தால் அது ஜடமானது இப்பொழுது வெளியில் பானையும் ஜடம் அதை பார்த்து கொண்டு நமக்கு அறிவை கொடுக்க காரணமாயிருக்கும் கருவியான கண்ணும் ஜடம் எதை உணர்கின்றோமோ அந்த மனமும் ஜடம் அப்படி இருக்கும்போது விருத்தி எப்படி இருக்கும் ஜடமாகத்தான் இருக்கும் விருத்தியின் காரணமாக இருக்கின்ற இடமடைக்கின்ற அந்த மனமும் ஜடம் மனதின் காரணமாக இருக்கின்ற சூட்ச்ம பஞ்சபுதங்களும் ஜடம் சூட்ச்ம பஞ்சபுதங்களுக்கு காரணமாக ால் அறிவுன் உண்டாகின்றது அந்த அறிவை உணர்வு கொடுத்தது எது என்றால் நமது நம்முள் இயங்க வேண்டும் ஒருவர் கேட்டார் அப்படி என்றால் அதாவது இது நொடிக்கு அடுத்த நொடி நடப்பதென்று ஒரே டைமில் நினைக்கின்றன என்றால் விற்பி வியாப்தி அஞ்ஞானத்தை உணர்த்தி செய்கின்றது இது எப்படி என்றால் நான் ஒரு பக்கமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என் பக்கத்தில் இருப்பவர் இந்த பக்கமாக பார் என்றால் உடனே அந்த பக்கம் பார்க்கின்றேன் அப்பொழுதுதான் அந்த கவி மூலமாக அந்த புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுதுதான் மனதில் அதை பற்றியே இந்த பக்கத்தின் அறியாமை மனதிற்குள் இருக்கும் இப்பொழுது பார்த்தவுடன் அந்த அறியாமை நீங்குகிறது இது விருத்தி யாத்தியினுடைய வேலை அஞ்ஞானத்தை நீங்குகின்றது பல வியாக்கை என்ன செய்கின்றது என்றால் அந்த விருத்தியும் தோற்றத்தை பிரகாசப்படுத்துவதால் இந்த பக்கம் இருக்கிறார்கள் என்ற தோற்றம் மனதில் பதிந்துவிடுகிறது செய்கின்றது மனதினுடைய அறிவு வெளியே இருக்கும் அந்த விஷயத்தின் அறிவு சமமாக இருந்தால் சரியான அறிவு ஆனால் நமக்குள் ஏன் தவறான அறிவு என்றால் வெும்போது சிதாபாசத்தினுடைய பிரகாசம் தவறான விருத்தியில் படும்போது நமக்குள் தவறான அறிவு உண்டாகின்றது தன்மை உள்ளிருக்கும் விருத்தி சரியானவரை தவறான அறிவே ஏற்படுது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சிலாபாசத்தின் பிரகாசம் உலகத்தில் இல்லை மனதிற்குள் இருக்கின்றது மனதிற்குள் இருப்பதுதான் அந்த திருப்தி சரியான விருத்தியில் இருந்தால் அதனுடைய பிரகாசம் சமய ஞானமாக இருக்கின்றது தவறான திருத்தியாக இருந்தால் அது விபரீத ஜானமாக இருக்கிறது இப்பொழுது அறிவே பெற வேண்டுமென்றால் வெளியில் இல்லை மனதில் இருக்கிற விருத்தியில்தான் இருக்கிறது இது அனாத்மாவை பற்றிய ஞானம் நம்முள் எப்படி ஏற்படுகின்றது என்ற இரத்தம் அடுத்து ஆத்மிக் ஏற்படுகின்றது சில அனாத்மா ஞானத்திற்கு ரெண்டு வியாப்தி அவசியம் தேவை வியாப்தி பல வியாப்தி ஆனால் ஆத்ம ஜானத்திற்கு இந்த ரெண்டு வியாப்தியும் தேவையா என்றால் தேவையில்லை பல வியாப்தியான சிதாபாசம் தேவையில்லை திருப்தி வியாப்தி மட்டுமே போதும் ஏனென்றால் நாம் என்ற உணர்வை ஆராய்ந்து பார்க்கும் போது திருஷ்ட விவேகத்தின் வழியாக திருக் என்றால் அறிவு அறிபவன் திருஷ்யம் என்றால் அறியப்படும் பொருள் இந்த விவேக்கன் எப்படி நடக்கின்றது என்றால் நாம் உலகத்தை பார்க்கும்போது உலகம் அறிப்படும் பொருளாக நான் அறிபவனாக எப்படி என்றால் கண் கண் மூலமாக அறியப்படுவதால் அந்த மனமும் அறிப்படும் பொருளாகின்றது அப்பொழுது மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இப்பொழுது சாட்சியாகிய ஆத்மா நான் என்று அனுபவமாகவே புரிந்து கொள்ளலாம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அப்பொழுது பிறகு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது அப்பொழுது ஒரு கேள்வி எழுகின்றது இங்கிருக்கும் சாட்சி அங்கிருக்கும் சாட்சி வேற வேறையா நாளாக இருப்பது போல் நான்கு என்ற ஒரு ஐயம் கேள்வி எழுகின்றது ஏனென்றால் அந்த அனுபவம் கிடையாது அப்பொழுதுதான் மகாபாக்கியம் உதவுகின்றது தத்துவ மசி அந்த பிரம்மனே நீயாக இருக்கின்றார் அனைவருக்குள்ளும் சாட்சி சொருகமே உணர்த்து இருக்கும் அந்த சாட்சியாக நான் என்ற உணர்வுதான் என்று அறிமுகப்படுத்தும் போது உபதேசிக்கும் போது முதலில் பிரம்மன் அஸ்தி என்று உபதேசம் பெற்ற பிறகு அபரோக்ஷானமாக சாட்சியே பிரம்மன் என்ற உணர்வை அடையும் போது அங்கு எந்த வியாப்தி தேவை என்றால் விருத்தி வியாப்தி தான் அங்கு தேவை ஏனென்றால் ஒருவர் கேட்டார் சாட்சி சொரூபம் சுய பிரகாசமே அதற்கு ஒரு விருத்தி தேவையா ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற உடல் முதல் எல்லாம் ஜடம் அந்த ஜடத்தை அறிந்து கொள்ள என்றால் நிறுத்தி வேண்டும் சிலாபாசன் வேண்டும் ஆனால் நம்முடைய ஆன்மஸ்வரூபம் ஜோதி சுரூபமாக இருப்பவர் சுய சொரூபமாக சுயமுகமாக அந்த விருத்தி தேவையாக இருக்கின்றது ஏனென்றால் அனைவருக்குள்ளும் இருக்கும் அந்த சாட்சி உணர்வு ரூபமாக முடிகிறதை தவிர அந்த சாட்சிய பிரம்மன் என்ற ஞானம் அனைவரிடத்திலும் ஜீவனாக இருக்கும் போது ஏற்படுவது இல்லை ஆகையால் அந்த திருப்தி மகாவாசிய திருப்தி இருந்தால்தான் அந்த திருப்திக்கு எது விஷயம் என்றால் சாட்சியே விசயமாக இருக்கின்றது அந்த திருப்தி சாட்சியை யாதிக்கும் போது அந்த திருப்தி சாட்சி ஞானம் ஆகி நாம் அந்த சொருப நிலையில் இருக்க உதவுவது திருப்தி யாப்தி ஏனென்றால் சிலர் நினைக்கின்றார்கள் நம்முள் இருக்கின்ற ஆத்மாவை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பார்வை வெறிப்பார்வை தான் எதையும் அடைந்தால்தான் நாம் தெரிந்து என்ற உணர் இருக்கின்றது நமக்குள் இருக்கின்றது அதுக்கு ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் நமக்குள் இருக்கின்ற அந்த ஆத்மாவை பற்றி கூட அந்த ஆத்மா தெரிந்தால்தான் உணர முடியுமே தெரிய சாதாரண உணர்வு அறியாமல் ஆனால் அந்த சாட்சி பிரம்மன் என்ற அறிக்கைய உணவு ஸ்வரூப ஜான நிஷ்டை அது ஆத்ம ஞானத்தினால்தான் விருத்தி வியாப்தியால் தான் முடியும் என்று வேதம் உபதேசம் செய்கின்றது இந்த கைவைய நாநிலத்தில் இதை பற்றிய பாடல் வருகின்றது எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருப்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிவி காண சென்றில் கண்ணே போதும் ஜத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மேற்கொருள் காண்போருக்கேன் முதல் எறுகின்ற இலக்கால் கண்ணால் இருக்கொருள் காண வேண்டும் இருட்டில் இருக்கின்றோம் நாம் இருக்கின்றோம் என்றால் உணர்வு ரூபத்தில் இருக்கின்றோம் என்று தெரியும் ஆனால் துருவத்தில் தெரியாது தெரிந்தால் கண்ணாடி வேலை அப்பொழுது கண்ணால் கண்ணும் வேண்டும் விளக்கின் வெளிச்சமும் வேண்டும் ஒரு இருட்டில் ஒரு உருவத்தை அறிய வேண்டும் என்றால் எறிகின்ற விளக்கம் அதுபோல விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும் இந்த உலகம் பரந்த உலகத்தை நாம் காண வேண்டும் என்றால் விற்பி யாத்தியும் பல வியாப்தியும் வேண்டும் அடுத்து தெரிகின்ற பருமைதிக்கான சென்றில் கண்ணே போதும் சூரிய வெளிச்சத்தில் நாம் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் கண் மட்டுமே போதும் தெரிகின்ற விளக்கு ஒன்று தேவையில்லை இந்த விளக்கு அதிக வெளிச்சத்திற்காக போடப்படுகிறதை தவிர விளக்கு சூரிய வெளிச்சத்தில் தேவையில்லை அதுபோல புரிகின்ற வீட்டில் ஒன்றே போதும் மெய்பொருள் காண்போருக்கேன் நம்முடைய ஆன்மஸ்வரூபத்தை அந்த சாட்சி பிரம்மம் என்ற அபேதத்தின் மானத்தை நாம் உணர அந்த மசாபாக்கிய விருப்பி ஒன்றே போதும் அடுத்து மனதில் சந்தேகம் இருந்தது ஓ வேதம் உபனிசத்தில் ஒரு இடத்தில் மனதா ஆத்மாவை எட்ட என்று சொல்கின்றது அதே உபயதம் ஒரு இடத்தில் சொல்கின்றது மனதினால்தான் எட்டும் என்று மனசா ஆ தவ்யம் இப்பொழுது அந்த சந்தேகம் வெளியது ஒரு இடத்தில் மனதால் எட்ட முடியாது என்கிறீர்கள் ஒரு இடத்தில் மனதால் எட்ட முடியும் என்ற சந்தேகத்திற்கு உபதேசம் குரு செய்கின்றார் விருத்தியும் மனமும் கூடும் விகாரமே சாரி விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள் கருத்தல விருத்தி வேண்டும் கணக்கினால் மனதிற்கு எட்டும் இந்த விருத்தி பணம் இரண்டும் சேர்கின்ற அந்த பரிணாமம் அந்த தோற்றமே மனம் என்று சொல்கின்றார்கள் கருத்தலு அந்த அந்த கருணத்தில் விருத்தி மகாவாக்கிய அந்த விருத்தி அந்த விருத்தி கணக்கினால் அண்ணா மகா அந்த மகா மனதிற்கு எட்டும் அந்த மகாபாக்கிய விருத்தி எப்படி ஏற்படுகின்றது என்றால் விட்டு விடாத லட்சணையின் மூலமாக லட்ச விருத்தி விருத்தி இரண்டு இருக்கின்றது விருத்தி லட்சணா விருத்தி தட்சணா விருத்தியும் மூன்று வேறையாக இருக்கின்றன விட்ட லட்சணை விடாத லட்சணை விட்டு விடாத லட்சணை ஆனால் இந்த ஆத்மாவை விருத்தி எந்த இரட்சணை விட்டு விடாத லட்சணை அந்த இரட்சணை மூலமான இருக்கின்ற மனம்தான் நாம் ஆன்மாலை உணர முடியும் அதனால் மனமேவ பந்த மோட்சயோகோ காரணம் என்று சொல்வார்கள் இந்த மனமே பந்தத்திற்கும் காரணம் மோட்சத்திற்கும் காரணம் காரணம் சக்தி கூடிய மனநே இந்த உலக ஆசையில் மனமாசு அடைந்த மனநே பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது அந்த ஆசையற்ற மனதில் செய்து சித்தசுத்தி அடைந்த மனதில் அந்த மகாபாக்கிய திருப்தி எழும்போது அந்த திருப்தி தான் அந்த திருத்தி உள்ள மனம்தான் சொல்வ ஞானத்தை உணர முடிகின்றது அடுத்து வருத்திய பழமாம் இந்த மனதிற்கு எட்டாது கண்டால் அற்பம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பழவியும் அந்த பழவியின் மூலமாக நாம் அடைகின்ற சுகங்கள் அந்த சுகங்கள் எல்லாம் அந்த மேற்பட்ட மனதில் தான் சுகமாக படுகின்றது இது அனுபவத்தில் அனைவருக்கும் தெரியும் இதுவரைக்கும் சுகத்தை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அந்த சுகத்தினுடைய கால அளவு எவ்வளவு நீடிக்கிறது என்றால் தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது ஏன்னா விசைய சுகம் அது ஒன்று திரும்ப ஒரு வருத்த ஒரு உணர் அந்த பிரகாசம் ஏனென்றால் இந்த சுகம் இந்த உலக சுகம் ஐத்தியமாக இருப்பதால் இந்த விருத்தியோடு கூடிய மனதிற்கு ஆத்மா எட்டாது இவ்வாறு மனதிற்கு எது எட்டும் எது எட்டாது அர்த்தம் இப்படி என்று ஐயம் அகன்று உன் சந்தேகத்தை விட்டு நீங்கி நீ எழுந்திராது என்று குரு உபதேசம் அளிக்கின்ற இந்த பாடல் மூலமாக ஒரு ஞானம் அனைவருக்கும் அறிவு தாகம் அது ஆத்ம ஞானம்தாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் உலகத்தில் இருந்தாலும் அறிவுடன் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம் அந்த அறிவு தான் அனைவருக்கும் இருக்கின்றது ஆனால் அந்த அறிவு நம்முள் எப்படி ஏற்படுகின்றது என்பதை படிப்படியாக எடுத்துக்கோய் நம்மளை அழைத்துச் செல்வது நம்முடைய சாஸ்திரம்தான் அந்த சாஸ்திரம்தான் நம்மை அழைத்து சென்று தற்காலிக சுகம் கைவைய நவரிடத்தில் எப்படி குறிப்பிடுகின்றார் என்று கூறி முறையை நிறைவு செய்கின்ற வாழ்த்த வையகம் வாழ்த்த வையகம் வாழ்ந்த குரு வாழ்கள் குருவே குரு வணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் அகத்ததுதான் வெய்பன்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ் அறிவினை அறிவதற்கு முறைக்குச் சொன்னார் அறிவர் திருமோடன் அவ்வறிவனை நான்கு ஆனந்த கவியாற்றார் தாமழிங்கர் அறிவை அறிவாய் நடித்து அரண்மருத்தோ அதை வாழ்ந்து காட்டினோ நிலையில் போவோம் மதிப்பிற்கும் அன்பிற்கும் அமைத்திருக்கூடிய சான்று பொருட்களே நிகழ்ச்சியை கண்டுகளில் நான் கூறிய சபதுகளே சபதிகளை உங்கள் அனைவருக்கும் பணிவாக மாறி வணங்குங்கள் இந்த ஆன்மீக மாநாட்டிலே கலந்து கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி ஆன்மீகம் என்பது இந்திய மண்ணிற்கே பெருமை சேர்த்துக்கூடிய ஒரு நிலை இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்த ஒரு வெளிநாட்டு அவர் சொல்லுகிறார் இந்த உலகம் என்னுடைய வீடு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவை என்னுடைய பூஜை அறை என்று என்று சொன்னார் அப்படி இந்த மண் இது ஒரு ஆன்மீக இந்த இடத்தில் இருந்து கொண்டு யார் ஒருவர் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் எந்த ஒரு வழிபாட்டை சொன்னாலும் அந்த இறைவனின் பயணம் வெற்றி பெறும் அப்படிப்பட்ட அந்த மண்ணிலே இருந்து கொண்டு இத்தனை துறவிகளின் மத்தியிலே நான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கின்றேன் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பேசுவதற்கு இங்கு அழைத்திருக்கிறார்கள் உண்மையிலே அந்த இறைவனுக்கு இந்த நன்றி சொல்லி வருகின்றேன் நான் வந்திருக்கக்கூடிய அமைப்பு உலக சமுதாய சேவாசிரமம் என்று சொல்லக்கூடிய ஆசான் அருட்ந்த ஏதாந்திர நிகழ்ச்சியவராக உருவாக்கப்பட்ட ஒரு ஆசிரமர் இப்பொள்ளாச்சி கருவியை அருட்பரின் ஜோதி பெயரால் அதை அருட்பரின் ஜோதி என்று அழைத்து வருகிறோம் மகிழ்ச்சியை உருவாக்கிறார் அவர்கள் அத்வைத தத்துவத்தில் மிகுந்த ஒரு ஆளுநர் இவர்கள் ஆகவேதான் இன்று வேதாத்திரியும் அத்வை என்ற ஒரு தலைப்பிலே சிந்தனையாக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இந்திய தத்துவத்திரை ஒரு மனிதனுக்கு வேண்டிய எல்லா வாழ்க்கையும் முறைகள் இருக்கின்றன இன்று உலகம் முழுவதிலும் இருந்து நாம் விஞ்ஞானத்தை கடன் வாங்கிக் கொண்டிருந்தாலும் கூட மெய்ஞானத்தை உலகம் முழுவதற்கு நோய் ஏற்றுமதி செய்து அத்தனை நாடுகளும் இந்தியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன இந்தியாவிலிருந்து யார் ஒருவர் யோகா கல்வி வெளியாகி சென்றாலும் அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது உண்மையிலேயே அந்த அளவுக்கு நாமெல்லாம் ஒரு புண்ணியம் செய்தவர் என்று சொல்ல வேண்டும் இந்தியாவில் பிறந்ததால் நாம் எல்லாம் பாதிப்பு என்று யாரும் நாமெல்லாம் புண்ணியம் செய்ததால் தான் இந்திய மண்ணிலே பிறந்திருக்கிறோம் இத்தனை ஞானிகள் மகான்கள் மகரிஷன் ரிசிகள் மண்ணிலே நாமெல்லாம் பிறந்ததே ஒரு பாக்கியம்தான் விஞ்ஞானத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் இந்த வாழ்க்கை வசதிக்கு அவையெல்லாம் உதவியாக இருந்தாலும் ஒரு மனிதன் முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த இறைவனை உணர்ந்து அந்த பேரின்பத்தை அடைவதற்கு இந்திய கலாச்சாரம் தான் நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு இருநூறு ஆண்டிற்கு முன்னர் இருந்து ஒரு கால எடுத்து பாருங்கள் அங்கு நம்முடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த காலம் அந்த காலத்தில் வந்து வீட்டில என்ன வசதிகள் இருந்தது இன்று வீட்டில எத்தனை வசதிகள் இருக்கிறது இது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இன்னொன்றையும் சிந்தித்து பார்த்தோம் இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டிலே எவ்வளவு அமைதி இருந்தது எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது எவ்வளவு பேரிங்கம் இருந்தது என்ற இத்தனை வசதிகளும் இருக்கக்கூடிய வீட்டிலே மகிழ்ச்சி இருக்கிறதா கேள்வி கேட்டு பார்த்தால் அங்கே மகிழ்ச்சியை விட பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறார் ஏன் ஆன்மீகத்தை மறந்து விட்டோ நாமும் வெளிநாட்டுக்காரர்களும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் நாம் எல்லாம் திரும்ப வேண்டும் சொல்லி பெரியவர்கள் முயற்சியில் இருக்கிறார்கள் அத்தனை பேருடைய காலடியை வணங்குகின்றேன் இது ஒன்றுதான் நம்மை சரியான வழிக்கு திரும்பக்கூடிய இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் ஆன்மீகத்திலும் விடுபட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பழைய விலைக்கு வர வேண்டும் மகான்களுக்கும் மகரிஷிகளுக்கும் யோகிகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் காட்டிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அதுதான் பொருள் சேர்ப்பதும் புகழ் சேர்ப்பதும் அதிகாரம் சேர்ப்பதும் பலர் இன்பங்கள் அனுபவிப்பது மட்டும் வாழ்க்கையில் இதற்கும் தாண்டிய இறைகிறேன் அது இறைவனை உணர்ந்து அனுபவிப்பது மகான்கள் எல்லாம் இத்தனை இருக்கிறார்கள் அவர்கள் அந்த அனுபவத்தின் பகிர்ந்து கொள்வார்கள் அதுதான் உண்மையான இன்பம் ஆகவேதான் வேதம் அந்தம் என்று சொன்னார்கள் சித்தம் அந்தம் என்று சொன்னார்கள் வேதம் என்று முடிகிறது வேதம் என்று சொன்னால் மறைபவர்கள் மறைந்து கிடைக்கக்கூடிய பொருளியெல்லாம் விளக்கு வரைத்தான் வேதம் என்று சொன்னார்கள் நமக்கு நம்முடைய கொடுத்திருக்கிறார்கள் அந்த வேதங்கள் எல்லாம் இந்த விளக்கத்தை பற்றி சொல்கின்றன எப்படி நிலம் வந்தது நீர் வந்தது நெருப்பு வந்தது காய்ச்சல் ரின் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் எப்படி வந்தது இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது இங்கே உயிரங்கள் எப்படி வந்தன எல்லா சிந்தனைகளையும் சொல்கிறார்கள் ஆனால் முடிவாக முடிவமாக அவையெல்லாம் எங்கு போய் முடிகின்றன அவையெல்லாம் எங்கிருந்து ஆரம்பித்தன அந்தம் அந்தமாக இருப்பது இறைவன் தான் சித்தாந்தம் என்று சொல்லி அற்புதமாக நிறைய செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் மனம் இந்த மனம் எங்கே போய் முடிக்கிறது அம்மையார் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் அத்தனை அறிவுத்திறனில் பயன்படுத்தி அவர்கள் அந்த மனதை நிறைய செய்திகளை சொன்னார்கள் மனம் என்பது என்ன மனம் என்பது எங்கே இருக்கிறது இந்த உடம்புக்குள்ளே கண்ணு இங்கென்ன சொல்லலாம் காது இங்கே சொல்லலாம் இதயம் இங்கே சொல்லலாம் மனம் இங்கே என்றால் என்ன சொல்வது இந்த உடம்புல எந்த பகுதியில மனம் இருக்கிறது மனதிற்கு ஒரு இடம் அல்ல உடல் முழுவதும் மனம் இருக்கிறது உணர்வுகளாக இருக்கிறது மூளையின் வழியாக என்னமாக வெளிப்படுகிறது உடல் முழுவதும் உணர்வுகளாக மூளையின் வழியாக எண்ணமாக வெளிப்படக்கூடிய அந்த மனம் என்று சொல்கிறோம் அந்த மனம் முடிகிறது? துதான் சித்தாந்த மனம் முடிய கூடிய இடம் தான் இடம் தான் மனம் ஒரு மனிதரிடம் எல்லை கிடையாது ஒரு எல்லை உண்டு ஆறு அடி சொல்றோம் ஒன்றடி அகலம் சொல்றோம் ஐம்பது கிலோ எடை சொல்றோம் முடிக்க வச்சு இந்த உடம்புக்குள்ளே உயிரி என்பது இருக்கிறது அந்த உடம்பு என்ன சைஸ் அந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீருக்கு சைஸ் கிடையாது எந்த பாத்திரத்துக்கு கொடுத்தனோ அந்த பாத்திரத்துக்கு மாதிரி சைஸை தண்ணி எடுத்துக்கோடலாம் இந்த உடலில் இருக்கக்கூடிய அளவுக்கு உயிர் இருக்கும் ஆனால் மனம் இருக்கிறதே மனம் எங்கு போய் முடியும் அது விரும்பி விரும்பி செல்லும் இங்கே உட்காந்துருக்கு அப்படியே நினச்சி பார்க்குற வீட்டை நினைச்சு பார்த்தா வீட்டில் ஞாபகம் வருது அமெரிக்காவில் இருக்கிற பையனை பார்த்தா பையன் ஞாபகம் வருது சந்திரன் நினச்சி பார்த்தா சந்திரன் ஞாபகம் வருது சூரியன் நினச்சா சூரியன் ஞாபகம் வருது அதற்கும் அப்பாவிற்கு நட்சத்திரங்களை நினைத்தால் அந்த அந்த ஞாபகம் வருகிறது மனம் எங்கே முடிகிறது மனம் விரும்பி விரிந்து விரிந்து சென்று இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தோடு முடிகிறது சித்தத்திற்கு அந்தமாக இருப்பதும் அந்த இறைவன் தான் வேதத்திற்கு அந்தமாக இருந்தாலும் சரி இந்த சித்தத்திற்கு அந்தமாக இருந்தாலும் சரி அந்த இறைநிலை என்பதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் ஆணித்தரமாக பல்வேறு தத்துவர்களை குறித்தார்கள் அதை அறிவதற்கான முறைகளையும் சொல்லி வைத்தார்கள் அதைத்தான் அறிவித்த ஏதாத்திரி மகிழ்ச்சியப்படும் மனம் என்பதை பற்றி நிறைய செய்திகளை சொல்லி வைக்கிறார்கள் மனம் என்னும் மாபெரும் புதினமில்லை என்று சொல்கிறார்கள் இதை விட பெரிய தொண்டு இல்லை இந்த மனதை பற்றி ஒரு மனிதன் முழுமையாக தெரிந்து கொண்டால் போதும் இந்த உலக அன்புகள் அத்தனையும் அறிவித்தாக இருக்கும் அந்த மனதை பிரித்துத்தான் புற மனம் புலங்கள் வழியாக செல்லக்கூடிய மனம் நடுமனம் மூலை வழியாக எண்ணமாக வழிபடக்கூடிய அடிமனம் ஆழமாக ஆழமாக ஆழமாக நான் வரை மனம் என்பது ஒரு பெரிய ஆனால் எல்லோரும் அதை சுலபமாக அறிந்து கொள்ளலாம் அந்த மனதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டால் போதும் ஏதாவது ஒரு ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டால் போலும் அதுதான் மனதை தெரிந்து கொள்ளக்கூடிய வழி நம்முடைய இந்திய மண்ணிலே பல வகையான ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பயிற்சியும் மதிக்கப்பட வேண்டியது வழங்கப்பட வேண்டியது ஒவ்வொரு பயிற்சியிலும் சில உண்மைகள் இருக்கின்றன அனைத்து அர்த்தங்கள் இருக்கின்றன அதை அந்தந்த காலத்தில் அந்த பெரியவர்கள் வந்து அதை எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படித்தான் மகிழ்ச்சி அவர்கள் நமது ஞானிகள் எல்லா தத்துவங்களையும் எளிமைப்படுத்தி ஒரு சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய இறைஞானத்தை பிரம்ம ஞானம் என்ற வகையிலே போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்றால் என்ன தெய்வம் எங்கே இருக்கிறது அந்த தெய்வத்திற்கு எனக்கு என்ன தொடர்பு எல்லோரும் சொல்கிறார்களே எல்லா இடத்திலும் தெய்வம் இருக்கிறார் இருக்கிறதான் அதை பார்க்க முடியவில்லை பார்க்க முடியும் உன்னாலும் பார்க்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்தின் வெளிப்பாடுதான் அன்பும் கருணியமாக இருக்கிறது நாம் இத்தனை பேரை பார்க்கிறோம் இத்தனை மனிதர்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வம் இருக்கிறது அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு போராடமாக தெய்வீகத்தன்மை இருக்கிறது தெய்வம் இல்லாத இடமே கிடையாது தெய்வம் இல்லாத பொருளே கிடையாது தெய்வம் இல்லாத உயிரினமே கிடையாது எல்லா உயிரினங்களுக்குள்ளும் தெய்வம் நிறைவாக இருக்கிறது ஒரு மனிதனை தெய்வமாக பார்த்தால் அவன் தெய்வம்தான் அவங்கள் வந்து தெய்வத்தன்மை வெளிப்படும் அவனை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தால் சாதாரண குணங்கள் தான் வெளிப்படும் அந்த மனிதனை ஒரு திருடனாக பார்த்தால் அவனுடைய திருட்டுத்தன்மை மட்டும்தான் நம்மளை வெளிப்படும் ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் வந்துவிட்டால் எல்லோரும் தெய்வம் பெற்றார் எல்லோருக்குள்ளும் தெய்வத்தின் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் சொல்கின்ற போது தெய்வலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தெய்வம் தான் இதுதான் தெய்வலோகம் இறந்த பிறகு நாம் எந்த உலகத்துக்கு செல்கிறோம் என்பது அது தெரியாது நான் ஒரு பகுதிக்கு பேராசிரியர் ஒரு கல்லூரியில பௌதிக பேராசிரியராக இருந்து ஓய்வு வெற்றிப்பொழுது இங்கே ஆலியார் ஆசிரமத்தில் யோகா டேரக்டராக இருந்து கொண்டிருக்கிறேன் யாராவது வந்து கேட்டு தெய்வலோகம் எங்கே இருக்கிறது காண்பிக்க முடியுமா என்று சொன்னால் இந்த பூமியை தாண்டி போனால் செவ்வாய் கிரகம் வருகிறது அதை தாண்டி போனால் குரு கிரகம் வருகிறது சனி வருகிறது இறைனஸ் வருது நெட்டின் வருகிறது தோட்டம் வருகிறது அதையும் தாண்டிச் சொன்னால் நட்சத்திரங்கள் வருகிறது அதையும் தாண்டிச் சொன்னால் அண்ணன் வருகிறது எங்கு வாழ்ந்தாலும் வேறு எதுவும் தெரியவில்லை இரயங்கள் தான் தெரிகிறது நட்சத்திரங்கள் தெரிகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய தெய்வலோகம் தெரியவில்லை ஆனால் தெய்வலோகம் என்பது நான் வாழ்க்கை கணவனுக்கு மனைவி தெய்வம் மனைவிக்கு கணவன் தெய்வம் அண்ணனுக்கு தம்பி தெய்வம் தம்பிக்கு அண்ணன் தெய்வம் ஆசிரியருக்கு மாணவர் தெய்வம் மாணவருக்கு ஆசிரியர் தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளது மனித வலிமே இருக்கிறது அது பொருளாக இருக்கிறது இந்த மாறக்கூடியவை அழிந்து போகக்கூடியவை எல்லாம் அழிந்து விட்டார் வீரம் என்ன இருக்கும் ஒரு விஞ்ஞான ஆசிரி என்ற முறையில ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார் ஐயா இந்த உலகத்திலே நிலையானது எது ஆன்மீக ஞானிகள் சொல்வார்கள் உண்மைதான ஒத்துக்கொள்ளலாம் அதை தவிர நிலையானது வேறு ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டபோது பல பல பதிலை சொன்னார்கள் பூமி நிலையானது சூரியன் நிலையானது சந்திரன் நிலையானது காற்று நிலையானது எல்லாம் சொன்னார்கள் ஆனால் விஞ்ஞான ரீதியிலே பார்த்தால் பூமி நிலையானது அல்ல பூமிக்கு வயது இன்று நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பூமி என்ற ஒன்று கிடையாது இன்னும் ஒரு ஐநூறு கோடி ஆண்டுகள் பூமி வாழும் அதற்கு பூமி மறைந்து போகும் நமக்கு வயசு ஐம்பது சொல்ற அறுபது சொல்ற ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்லை மறுபடியும் ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி நம்ம இல்லை இதுதான் நம்முடைய வாழ்க்கை தோன்றியதெல்லாம் மறைந்துதான் ஆகும் என்றும் அதை இயற்கை நியதி பூமி தோன்றியது ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அங்கத்தின் மையத்தை இரண்டு முறை சுற்றி இருக்கிறது இன்னும் இரண்டு முறை சுற்றுவதற்கு தான் அதற்கு ஆயுள் காரம் அதற்கு சூரியனும் அரைந்து போகும் சூரியன் அரைந்து போகும் சொன்ன எல்லாருக்கும் மனசு பொக்கு போயிடுச்சு அது இன்னும் மறைந்து போவது போல் ஆயிரம் கோடி ஆண்டுகள் இருக்கிறது நமக்கு பின்னாடி பத்தாயிரம் கோடி பேரை அவங்க பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிலையாவது என்பது எருமையால் எல்லாம் மறைந்து போகும் எல்லாம் மறைந்த பிறகு என்ன இருக்கும் அந்த ஒன்றுமில்லாத அகர்வமான வழிதான் இருக்கும் அதைத்தான் ஞானிகளும் பெரிய தெய்வம் என்று சொன்னார்கள் சிவம் என்று சொன்னார்கள் பல்வேறு நிலைகளை பாராட்டுகிறார்கள் அதை உணர்ந்து பார்த்தார்கள் அது புலன்களால் உணர முடியாது ால் அதை உணர முடியாது அப்பாற்பட்டால் அறிவினால் மட்டும்தான் உணர்ந்து பார்க்க முடியும் ஆகவே என அன்பம் என்று சொன்னால் சித்தமாக இருக்கக்கூடியது வேதத்தில் அந்தமாக இருக்கக்கூடியது முடிவாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது அதை அறிவினால் மட்டும்தான் உணர்ந்து பார்க்க முடியும் அந்த அருகமான தெய்வமனைதான் அசைந்த போது அன்பாக மாறியது ி மூன்று அறிவு பூச்சிகளாகி நான்கு அறிவுள்ள ஊர்வலமாகி ஐந்து அறிவுள்ள விலங்குகளாகி ஆறு அறிவுள்ள மனிதனாக மாறியது எந்த ஒன்று அசையாத தெய்வம் சிவமாக இருந்ததோ அதை பிரம்மம் என்று சொன்னோமோ அசைந்த போது அது அணுமாக மாறியது அணுகள் கூடி இந்த பிரபஞ்சமாக மாறியது ஐந்து வகையான பௌதிக பொருள் ஒன்று கூடி உயிரினமாக மாறியது அறிவில் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி வந்து மாறியது மனிதன் திடீரென தோன்றதில்லை இத்தனையும் தாண்டிதான் வந்திருக்கிறார் இத்தனை ஜீவன்களையும் தாண்டிதான் மனிதன் வந்திருக்கிறார் ஆகவே மனிதனுக்குள்ள இதுவரை வாழ்ந்த அத்தனை ஜீவன்களின் எண்ணங்களும் குணங்களும் இருக்க செய்யும் மனித மனதிற்குள்ளே எல்லா விலங்கு குணங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மனிதனால் வந்தவர்கள் மனிதனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது ஒரு சுதந்திரம் இருக்கிறது நல்ல எண்ணங்களை கூட்டிக் கொள்வதற்கும் வேண்டாத எண்ணங்களை குறைத்துக் கொள்வதற்கும் மனிதனுக்கு ஒரு சுதந்திரத்தை இரவில் கொடுத்திருக்கிறார் ஒரு போனையோ ஒரு நாய்க்கையோ பார்த்தால் ஒரு முன்னூறு வருடத்திற்கு முன்னர் ஒரு போனை வாழ்க்கையில் நடத்தியது அப்படித்தான் இன்னும் ஒரு போனை வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கும் போனியின் வேறு வாழ்க்கை கிடையாது ஆனால் மனிதனின் வாழ்க்கையிலே முன்னூறு வருடத்திற்கு உணர்வு வாழ்ந்த மனிதனும் இன்று வாழக்கூடிய மனிதனும் வாழ்க்கையில் எத்தனை வித்தியாசங்கள் இதுதான் அறிவியடைய மேன்மை மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு கூடிக்கொண்டே இருக்கும் சிந்தனை செய்ய செய்ய அறிவு கூடிக்கொண்டே இருக்கும் ஜெனரேஷன் ஜெனரேஷனுக்கு அறிவு கூடிக்கொண்டே இருக்கும் எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு அறிவு ஜாஸ்தி அப்பாவோட எனக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் என்னை என் பையனுக்கு அறிவு ஜாஸ்தி சந்தேகமே இல்லை என் பையனை விட என் பேரனுக்கு செல்போன் மனித இனம் தான் இந்த மனிதனுடைய சென்று முடியும் இறைவனுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவு வரை இந்த மனிதனால் அறிவை அடைய முடியும் அப்படி இறைவனுக்குரிய அந்த அறிவை அடைகின்ற போது கிடைக்கும் அடைய முடியும் நாம் இதுவரை புலன்கள் மூலம் அடைந்த இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பம் ஒன்றுமில்லாத வெறுத்து போகக்கூடியது நிறைய கூடி கூடி கூடி அது இறைவனை உணர்வரக்கூடிய பக்குவம் வருகிறதோ அப்பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவத்திற்கு அளவே இல்லை அந்த இன்பத்திற்கு அளவே இல்லை அதைத்தான் பேரின்பம் என்று சொன்னார்கள் இதை ஒவ்வொரு மனிதனாலும் அடைக்கக்கூடிய இன்பதற்குத்தான் இத்தனை ஞானிகளும் சேர்ந்து நமக்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை வைத்து நமக்கெல்லாம் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த ஞானிகளுக்கு எல்லாம் என் வணக்கத்தில் தெரிவித்து அருட்டந்த வேதாந்திர மகிழ்ச்சியவர்கள் இந்த அத்துவதை தத்துவதுத்தான் அருமையாக சொன்னார்கள் இறைவன் என்பது ஒன்றுதான் அதிலிருந்து கிடைத்த கிளைகள் தான் இத்தனையுமாக இருக்கிறது பொதுவாக நம்முடைய தத்துவத்தில் அன்வைதம் துவைதம் என்று சொல்வார்கள் ஆனால் எல்லாமே இறைவனை பற்றி பல்வேறு சிந்தனைகளை கொடுத்தது தான் அதற்கு அழைத்தது வேளாத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு சின்ன ஒரு கதை கொண்டு சொல்கிறார்கள் நமக்கெல்லாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் நாம் உணவு அமர்ந்திருக்கிறோம் உணவு நம் முன்னர் இருக்கிறது இப்ப நாம் தனியாக உட்கார்ந்து இப்ப நம்ம தனி, தனி, நீ வேறு உணவு பசி நல்ல உணவு சாப்பிட்ட உணவு வைத்து சென்றுவிட்டது வேறுணவும் நானும் ஒன்றே இதுதான் துறை உள்ளே சென்ற உணவு என்னவாகிறது அது உள்ளே ஜீரணமாகி ரசமாக ரத்தமாக ஒழுப்பாக எலும்பாக மத்தியாக சுற்றில மாறுகள் எனது மனித உடம்பாக மாறுகிறது இதுதான் எவ்வளவு சுலபமாக இருக்கிற பாருங்கள் இதையே நான் வந்து நிறைய வார்த்தைகளை போட்டு ஜாலம் எத பண்ணி சொன்னாக்க உங்களுக்கு என்ன புரிஞ்சு மாறி தெரியும் ஆனால் வெளியான ஒண்ணுமே புரியாது எவ்வளவு சுலபமாக இருக்கிறது உண்மைகள் சுலபமானவை எளிமையானது இன்னும் அருள் வந்து ஏதாச்சும் நகர் சொல்வார்கள் உலகத்திலேயே மிக மிக எளிமையானது என்று சொன்னால் இறைவனை உணர்வு எளிமையான ஒரு பிக்சர்ல போய் காஃபி போறதுனா கூட பெண்கள் நாங்கள் காஃபி போட்டால் அன்பு போட்ட காஃபின்னு தனியாக தெரிஞ்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் திறமை வேணும் ஆனால் இறைவனை உணர்ந்ததற்கு மட்டும் பெரிய திறமைக்கு வேண்டியதில்லை உணர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் கூட இந்த மனதிற்குள்ளே எல்லா அழுக்குகளை வெளியே போய்விட்டால் அந்த இடத்திலேயே அந்த நொடியிலேயே அந்த மனிதனால் இறைவன் உணர முடியும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மனதிலிருக்கு அழுக்குகளை நிற்க வேண்டும் எத்தனையோ ஜென்ம அழுக்குகளை தேங்கிக் கொண்டு வருகிறோம் எந்த இடத்திலே அந்த அழுக்குகளை முழுமையாக நிற்கிறோமோ அடுத்த வினாடியிலே அந்த மனம் முழுவதும் இறங்க இறைவன் இறங்கி விடுகிறார் ஒரு வீட்டுல விருந்தாளி வந்தா கூட வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி வைக்கிறோம் அப்பதான் விருந்தாளி உள்ள வந்து உட்கார் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஒட்டதற்கே வீட்டை பெரிய கொண்டு வர வேண்டும் கூடாது கோபம் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டால் அடுத்த நொடியே இறைவன் உங்களுக்குள்ளே இறங்கி இருப்பார் இது நீக்க முடியுமா நீக்க முடியும் நீக்க முடியும் முயற்சி செய்தால் அனைத்தையும் சாதிக்கலாம் அதைத்தான் இன்று ஒரு மன வளர்க்கலை என்ற நிலையிலே மனதை பருப்புப்படுத்தக்கூடிய பயிற்சி முறையாக அருத்தந்தை வேதாத்திர விசைகள் அமைத்திருக்கிறார்கள் பல ஞானிகளின் மகான்கள் வாழ்ந்த பூமியிலே அருத்தந்தை அவர்களின் ஒரு ஞானியாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் எழுதிதான் உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் நீண்ட நாள் உயிரோடு வாழ வேண்டும் வாழ்ந்தால் தான் நாம் நினைத்தபடி அந்த இறைவனை உணர்ந்து பார்க்க முடியும் அதற்காக ஒரு காகக பயிற்சி மனதை பக்குவப்படுத்துவதற்காக தியான பயிற்சி அங்காள பாத்திரங்களை விளக்கி வைக்கிறோம் துணிமணிகளை துவைக்கொள்கிறோம் இறை வழிபாடு உருவத்தை வழிபட்டாலும் சரி எந்த நலனம் செய்தாலும் சரி சுத்தப்படுத்தக்கூடிய கருவிகள் உணவுமே இல்லையோ இந்த பயிற்சிகள் நம்முடைய வாழ்க்கையாக வாழவில்லை மனிதனால் உணர்ந்து அனுபவிக்க முடியும் அனுபவித்து பார்க்க முடியும் அன்பான சிந்தனையாளர்களே துறவியர்களே நீங்களெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நிற்பதற்கு உங்களுக்கு அந்த நன்றியை காணிக்காக்குகிற அன்பான சிந்தனையாளர்களே அந்த ஞானிகளின் கருத்தையெல்லாம் இறக்கப்பட்டு மனதை தூய்மைப்படுத்தி அந்த மனதற்குள்ளே இறைவனை நானெல்லாம் எங்கும் போய் தேட வேண்டியதில்லை உங்களுக்குள்ளே இறைவன் நிரம்பி இருக்கிறான் மனதை மட்டும் சுத்தப்படுத்தினால் போதும் அந்த இறைவனை அங்கே உணரலாம் என்று சொல்லி அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விரைவு செய்கிறேன் வாழ்க்கை ஓம் அருள் பெரு அருத்தெருஞ்சோது வாழ்க வளமுடன் வாழ்க வையு உலக லாவன் உணர்ந்து ஊதக்கரியவன் நிலவலாவிய நிர்மதி வேளையன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலும் வாழ்த்தை வளங்குவான் பெரிய வருஷம் எல்லோருக்கும் காவிரி மகாபுஷ்கரம் நடத்தி தமிழ்நாட்டில் காலமில்லாத காலத்தில் மழை பொழிய செய்த இப்பொழுது தாமிரபரணி மகா புஷ்கரமும் நடத்த இருக்கிற தமிழ்நாடு மனுவையும் என்ற எண்ணத்தில் பயிற்சித்துக் கொண்டிருக்கிற துறைநீர் சங்க செயலாளர் தவத்தெரு ராமானந்த சுவாமி திருப்படியை வழங்கி இனிமை எளிமை நேர்மை வன்மை இதை போன்ற நல்ல பண்புகளை எல்லாம் தமிழ் அடக்கி இருக்கிற இளவையிலேயே துறவு கொண்டு தொண்டு அச்சுவதாமிகளுடைய பிரதமையை பணி முடிக்கிறோம் இப்படிப்பட்ட மாநாடு இடம் கொடுத்தவர்களுக்கு மிகவும் பாராட்டு வாழ்த்து இடப்படுத்தால் போதுமா அவ்வளவு வரையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு முயற்சித்து உழைத்து பாடுபட்ட வேதாந்தானந்த சுவாமிகள் முதல் தஞ்சவர சுவாமிகள் மனவரும சுவாமிகள் போன்ற எல்லோரையும் வணங்கி நம்பிக்கிறார் இத்தனைக்கும் மேலாக ராஜபாளைய தலைவர்கள் அன்பர் பேர் வந்திருக்கிறாங்க அதுபோல் பல ஊர்களில் இருந்தும் இந்த கைவல்ய மாநாட்டிற்கு வந்து கைவல்யத்தை தெரிந்து மிக சிறந்த பொழுதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறவர்களுடைய எல்லோருடைய திருடையே வணங்கி கொண்ட துறவு என்பது எளிதில் துறவை மதிக்காத காலம் என்று சொன்னார்கள் சுவாமிகள் முதல் மறைந்து வேட்டு வந்த உள் சிமத்தடு போலம் உள்ள துறவிகள் இருந்த காரணத்தால் துறவுக்கு மரியாதை போகிறார் இப்பொழுது மரியாதை ஏறிக்கொண்டு இந்த மரியாதையை நான் புள்ளிகளுக்கு சொல்லிக் கொடுத்து பெரியவர்களை வணங்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் துறவிகள் அத்தனை பேருடைய திருவனையே வழங்கிக் கொள்கிறேன் இந்த அமர்வுகளில் இனி நாளையம் நிறைய தத்துவங்களுக்கு கிடைத்தார்கள் அறிஞர் பொருள் மக்கள் வெண்ணையை கடைச்சு நம்ம கையில் கொடுத்தாங்க கையிலும் வெண்ணெய் இருக்க எல்லா கையிலும் கையில் எவ்வளவு தெரியுமா உறவுக்கு ஒரு நாட்டு உலர்ந்து கை வச்சு முருக கடைக்கு முன்னிற்குமே என்றார் அப்பல் பெருமா எப்படி கஷ்டப்பட்ட கடை அந்த நாம் கைவிட்டோம் வீட்டில் ஏதாவது பரவ வாங்கிட்டு வந்தால் நாளைக்கு தானே நீங்கள் பிடிக்காத கைகள் இல்லையா கேட்காத சொற்பொழிவா போகாத வகுப்புகளா ஆனால் கைகள்தான் வெண்ண வச்சிருக்கீங்க அப்பதே உருகி போயிடுச்சு கையுடைய சூட்டிலே கூட உருகி போயிருக்க நான் யார் நான் யார் என்கின்ற பொழுதே போதினாரின் தாய் தேவையில்லை தமிழ மாமல்லிவர் நான் யார் என்பதை சிறப்பாக வைக்கிறேன் நான் நீங்கள் யார் நான் தாய்ராக இருக்க அதுவா நான் யார் நீங்கள் யார் நான் யார் கேள்விக்கு பதில் சொன்ன ஒவ்வொருத்தரும் சத்தம் இந்த வினாவுக்கு விடையே உங்களுடைய மனதில் இருந்து உதடுவதை வைத்துக் கொள்ள நாம் ஒரு விளக்கு குருவாயு போன்ற கோயிலுக்கு போயிட்ட கையில் ஒரு பிடி வச்சு வச்சுட்டு முழுமைய வைத்துக்கொண்டுவார்கள் மற்றவரங்க வீட்டிலே குத்துவுடக்கம் ஏற்றுவீர்கள் அதிலிருந்து வேலை எடுத்துக்க மாட்டி வேலை நெருப்பு தான் உண்டாக்குது வேற சுடங்க இந்த குத்துவுடக்கு போல ஒரு அறை முழுவதும் ஒளிபடுகிறது அந்த குத்துவுடக் அதை வெளியிடு ஆனால் எல்லா இடங்களிலும் விளக்கு வர வேண்டும் என்று விளக்கு வைக்கிறார்களே அது எல்லா இடங்களிலும் வெளிச்சமாக நிலவு கைமல்லிதான் நிலவு அந்த நிலவு வீட்டிற்கு அதன் முன்னால ஒரு குடத்திலே தண்ணீர் வைத்திருக்கிறோம் நிறைய தண்ணீர் வைத்திருக்கிறோம் அதில் தெரிகிறது இப்ப அந்த குடத்தின் வீட்டுக்கு மட்டும் அந்த நீர் வீட்டுக்கு மட்டும் அந்த நீரில் வடிவம் அந்த வீட்டுக்கு மட்டும் வெளிச்சம் தெரியும் உலகம் முழுமையும் இருக்கிற கடல் ஆறு ஏரி குளம் குட்டை இவற்றில் எல்லாம் தெரிகின்ற அதே நிலவின் வடிவம் எல்லாருக்கும் தெரியும் குடத்துல குடத்து வடிவமா நிலவு வடிவமா அதற்கும் உலகம் தெரிகின்ற நிலவு வடிவமா என்ன வேறுபாடு என்ன வேறுபாடு வேறுபாடு இருக்கா இருக்கா அதில் சின்ன குடத்தில் இருக்கு வேறுபாடு இருக்கா சொல்ல வேறுபாடு இருக்குல்ல நான் செய்களை இவ்வளவு கேட்டவகை கையில் வெண்டையில் வைத்துக் கொண்டிருக்கிறோக அதை இந்த ஒரு வீட்டிற்கு ஒரு சிலருக்கு மட்டும் பயன்படுகிற அந்த நிலவு மொழி தன்மை மண்ண உலகம் அனைத்தும் அதே நிலவு மொழி எல்லோருக்கும் ஒளி தருவது அதான் செய்துத்தான் நாம் யார் யார் யார் ஒருவராக சொன்னும் கடவுளும் வேறுபாடு உங்களை இல்லையா கடவுளுக்கும் நமக்கும் வேறுபாடு எத்தனைவல்லியத்தை அந்த அனுமதி வேறுபாடே கிடையாது நானும் சொல்லி தத்துவம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அது எத்தனை பேர் உணர்ந்தோம் தும் அசி அது அதுவாக நீ இருக்கிறாய் அதுவாக நீ இருக்கிறாய் எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் நாம்தான் இறைவன் பேசு பார்த்த நமக்குள்ளே கடவுள் இருக்கிறான் கைவல்லிய மாநாட்டில் வந்து நமக்குள்ளே கடவுள் இருக்கிறான் என்று கடவுளை வேறுபடுத்தி காட்டினால் என்ன கைவலியத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்று வருத்தம் உண்மையாக அகம்பிரம சுவை சொல்றோம் தத்துவம் அசிங்கம் விஜய் யானபிரம சொல்றோம் அதுவாதான் நான் இருக்கிறாய் நான் இருக்கிறேன் உடத்தில உள்ள நிலவு மொழி குப்பை விழுந்திருந்தா அந்த ஒழிப்பு в току бы எதுவாக இருக்க வேண்டுமோ அதுவாக இல்லாத காரணிச்சா விரும்புகிறோம் அதுவாக நாம் நினைக்கும் போது நல்லதாக சித்தாந்தத்தில் பன்னெண்டே வேடங்களில் அயந்தாரி வளர்த்தல் துருவமாய் தவத்தில் உணர்த்தவிட்டு அறங்க இந்த ஊ பலத்தில் அடைய நீ வேடவர்களோடு சேர்ந்து நாய்கறி காக்கை கறி எல்லாம் தின்று நீ யார் தெரியுமா அரசன் மகன் அவன் உன்னை இழந்து காணாமல் துடித்தவன் அரசன் மகனாக இருக்க வேண்டிய நீ வேட்டவனுடைய பிள்ளையாக வளர்கிறாயே என்று குரு சொல்லிக் கொடுத்ததும் அவன் அரசனாக மாற்றினார் ஐமூல வேடவில் யர் தானே வளர்ந்தேன தம்முதல் குருவுமாய் தவறினில் உணர்த்தவிட்டு குரு வேண்டும் குரு இல்லாமல் குருமார்கள் விரும்பினால்தான் என்ன பார்க்க விரும்புகிறோமோ அதுபோகம் சந்தேகமே இல்லை அதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் நாம் கடவுள் என்று நீங்கள் என்ன வேண்டும் தத்துவம் சொன்னா பார்த்தா அதுவாக இருக்கிறோம் ஒரு செய்தியை தெ கூறினார் விருந்தவர்கள் வாழ்கிறேன் என்று சொன்னார்கள் இன்றுவரை யாரும் வந்ததாக தலைப்படி நீங்கள் யாராவது நலத்திற்கு நீங்க உங்களுடைய அமைப்பிலிருந்து வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியம் ஒரு உதாரணம் சொல்ற அவங்க கோவை நல்லா தெரியும் ஒவ்வொரு மாநாட்டிலும் அம்பா சமுத்திரம் சேர்மாதேவியை சேர்ந்தவர்கள் ராமச்சந்திரன் ஈமா பரமசிவன் ஈமா சுப்பிரமணியம் ஈமா கணபதி எல்லாரையும் தமிழ் பெயர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருவள்ள ஒரு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வேதாந்த படம் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போன்றவர்கள் ஆசிரியர்களாக இருந்தவர்கள் நிறைய பேருடைய அறையத்தில் கிடைக்க நடத்தலாம் நான் நடத்த சொல்லி சொல்லல மனசுல என்ன வரலாமே இந்த மாநாடு கூட ராஜபாளையத்தில் நடத்ததா நடந்தது ஒடிவு காலையத்தில் பெரியவங்க நாங்கள் தான் நடத்த நாங்கள் நடத்த நீங்க யாராவது நடந்து நடத்தணும் திண்டுக்கல் காரணம் வந்திருக்கிறீர்கள் எம்ஜினியூடங்கள் தெரியாம சொல்ல அவருக்கு விதையாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு தமிழக கைவல்லிய மாநில மன்றத்தின அமைப்பினர் அமைப்பினர் ஒ சரி என்றுஜபாளையத்தில் நடத்துவதற்கு தங்கி எப்படி போனிப்பாளையத்தில் தங்கவேல் சுவாமிகளும் ஞான ஜோதி கந்தகர் சுவாமிகளும் மனோகர் சாமிகளும் இணைந்து நிறைய செயல்கள் ஆற்றுகிறார்களோ அதே போல வேதாத்த பாடசாலைகள் வரைக்கும் பதினைந்து ஆண்டுகளாக அவரை நல்ல வழியில் செய்ய வேண்டும் அவரும் விருப்பப்பட்டால் அவர் அப்பா வழியில் வரணும் ஒரு ஜீப்பு வாங்கி பானம் படிக்க வரலங்களுக்காக வீட்டுக்காக அனுப்பி கூட்டு வந்து முறையில் வந்து விடுவிப்பாங்க போக்குவரத்து வேணும் இல்லையா இப்பெல்லாம் சௌரிய மா அந்த அளவுக்கு திறமுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் அது பேராசிரியராக இருந்து பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் இருவரும் இணைந்துத சொல்ல வேண்டும் என்று என்னை சொல்லுங்கன்னு சொன்னாங்க எனக்கு மனமில்லை திரு இவர்கள் மகா கோவிந்தசாமிகளுடைய பேர் மகா கோவிந்தசாமிகள் ஒரு பிரம்மருக்கு எல்லா அளவில்லையும் போய் கைவல்லியத்தை நிறைய பரப்பினார்கள் கொக்கோம்பட்டியிலையும் அவங்களுக்கு சமாதி இருப்பது நான்தோறும் பூஜை இருக்கிறது அந்த அளவிற்கு அந்த அம்மா லட்சுமி அம்மாவும் நடராஜ ரெட்டியாகவும் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவர்கள் பூஜை வரும் இதில் ஞான வழியிலே வந்த அவர்கள் நாம் நடத்துவோம் நீங்கள் தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் வார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லி மன்றத்தின உறுப்பினர் அமைப்பினர்களே ஐந்தாவது மாநில மகனாக ராஜபாளையத்தில் நடைபெற வேண்டும் என்று ஆறு மாதம் முன்னாவது திட்டம் தினத்தில் நேற்றைய தினம் என்னுடைய மனதில் ஒரு சிறு சந்தேகம் மற்ற அமைப்பினர்கள் நடத்துவதற்கு விரும்பினால் அவர்கள் நடத்தலாமே அவர்களுடைய ஆசையை மனதிருப்தியை நடவடிக்கின்ற நிகழ்ச்சியை பார்த்து மனசில் ஒரு ஆசை தோன்றது ஆக இதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு மகாடு நாம் நடத்தலாமே என்று அந்த அமைப்பிற்கு ஒரு ஆசை விரித்தி உண்டாக அந்த மன விருத்தினால் இப்படி ஒரு மகாநாட்டை அவர்கள் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு நல்க வேண்டும் என்று நேற்றைய அமைப்பிடம் தெரிவித்து விட்டேன் அடுத்த மகாநாடு தெரிவிக்க வேண்டும் நாம் முதல் வாய்ப்பை கோருங்கள் ஆறாவது விரும்பினால் அந்த அமைப்பு நடத்த வேண்டும் என்று கோருங்கள் அவர்கள் நடத்த வேண்டும் நமக்கு வாய்ப்பு எப்பயும் கிடைக்கும் நடத்தி விடலாம் அவர்கள் வாய்ப்பு நாம் கிடைக்க வேண்டாம் என்றுதான் நேற்றும் இன்றும் தெரியாமல் தெரியவில்லாமல் அவர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு நிலையணும் இதுவரை எந்த கோரிக்கையும் வரவில்லை கண்டிப்பாக இந்த எழுச்சி உங்கள் மனதில் இருக்கும் ஐந்தாவது மகா எங்களது குருநாயக பூமிநாதன் ஐயா அவர்களுடைய தலைமையில் ராஜபாளையத்தின் உறுப்பினர்கள் மே சிவகராஜ வேதந்த படசாலின் உறுப்பினர்கள் மற்றும் அந்த ஆன்மீக பெரியோர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த உதவியின் வாயிலாக இந்த மகாநாயகர் ராஜபாளையத்தில் மே அல்லது ஜூன் மாதம் நடத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் ஞான திருமன்றத்தினுடைய உபத்தலைவர் செயலர் அங்கத்தினர்கள் இதை ஆமோதிக்க வேண்டும் என்று கோரிக்கை முறை விடைபெறுகின்றனர் ஐயா அவர்கள் சித்தாந்த பாடங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் நிறைய ஆன்மீக சேவைகளை நடத்தித் தருகிறார்கள் மாதாஜ்களுக்கும் அம்பாக்களுக்கும் மேலையில் அமர்ந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என் சிறந்த நடக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் வெளியுடன் வித்திவிட்டவர் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் போனில் மலர் நீங்களே அந்த சொல்லுங்க சொன்னவரை கைகளின் அவுடையத்தில் ஆத்மசாதமும் பங்கு எழுதணுமா சொன்ன மலர்த்துதான் கேட்டுக்காரு ஆனால் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வழங்கிய இந்த அமைப்பின் அனைத்து எண்பருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக சுவாமிஜி வேதாந்தாவர்கள் நல்ல சுகத்தையும் நல்ல ஆயுளையும் கொடுத்து இறையுடைய ஆசிரியர்கள் multim��� Beast атив அன்னை அறிய வேண்டிய அவமான சொல்ல வேண்டியதா கடைசி ஒரு பெரிய போற போற பன்னாவது சுற்றத்துல இதெல்லாம் ஏப்போ 30 வருஷம் முன்னால சூல மண்ணோடு படு பாடி வந்து நிያው பொழுது அந்த ஆசிய சமூக இயக்கத்துல தெரிவிலினே இருந்து நானும் ஒளியா செமினார் நடந்தால சேவலோட ஆவணம் தெரிங்கி அன்போடு மறி மாடல் ন্যায়மாய் இருறேனும் ஆளைய தான நம்ம வந்து இது திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாத்தியா நம்ம சொல்ல சொன்னார் நான் சூல்ல பிடிச்சிருக்கும் போது கரகம் இந்த இரண்டாவது गोविंद எல்லே இது வந்து விசில்ல போறது போகாத. उसको வெள்ளையர் சொல்லி தரான். உடம்ப பேடில வாடி குறையல. வாடி குறையல பிரச்சனையான ஒரே ஒரு கேரிய இல்லை. அங்க ஒரு சொப்பலி குடுச்சார். நாங்க எல்லாம் உட்கார்ந்து. திரும்ப திரும்ப வரையறப்படினா அவர் கேட்ட கேள்விக்கு பை சுவிதா ஒரு உண்டாய் இருப்பார். நாங்க வந்து ஆற்று அந்த தடவடை உண்டாயி கா போய் போடுறோம். அவர் சொல்றது ஞாபகம் இருக்கு. முத முதல்ல பொங்கால் முதல் பங்காளி சாலை அந்த முதல் பங்காளி சாலை முதல் காப்பியே பழனி மாமகா இந்த பழனி மாமகம் தான் முதல் காஃபி அவர் சொல்றாரு சிவபெருமான உட்காந்து இருக்காரு கிட்டத்தட்ட வருடங்கள் இந்த இடத்துல நேரமானிக்கிறார் இந்த இடத்துல ஒரு பிரமாண்டிக்கிறார் உலகத்தை யாருக்கு சொல்றதுன்னு கேட்கறாங்க இப்ப பாருங்க சொல்லுவார்கள் இப்போ இப்ப முதல் காதி பழனி மதிச்சவரு தங்கம் இந்த குருவுடைய சரணியை அந்த குச்சியை அப்ப இந்த காலியெல்லாம் ஒ மகாபாரதத்தில் அர்ஜுனி அந்த பாத்தீங்கன்னா குருநாத பாடம் உங்களுக்கு வந்து அடுத்த சந்தேகங்கள் பாடம் எத்தனையோ அந்த சீர எடுத்ததுக்கு அப்புறம் போல காவிரியுடைய நலக்குறை இடையாது திருபூது குற்றம் சின்ன இல்லை திருவெண்ணை நல்லூர் இந்த மாதிரி கோவில்களை எல்லாம் நம்ம வந்து வெச்சிட்டோம் அடியவர் உடைய வரலாறு என்ற எல்லாமே அதறவே உடைய பாடுகளையே நான் குறித்து வாங்கியே அடியவர் ஆண்டவர் செம்புல கொண்டால் சேரோடு அமரபகிரி அன்போடு வழி மாள நியாயமுள்ளதலாம் ஆறெட்ட வேண்டியதுக்கு மதி சொற்பொழிவு முடிவதற்கு வந்து அவர் என்னடு முடிட்டேம்போது நான் நான் பாரு மேடை குருநாதன் வாழ்க்கை பழனிப்போடைய மகன் இன்னொரு சுவாமி ார் அதாவது அதனால என்னுடைய சொற்பொழிவு நீண்ட சொற்பொழியை ஆடுவாழை பண்ணால் அங்க வந்து நான் வைக்கப்படுகிறேன் ஐந்தாவது வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கையில் நம்ம திரும்ப எனக்கு மாமலையாக மரத்தில் மறைந்தது மாமலையாக கடவுள் இருப்பார் மரம் அதே மாதிரி பார்ப்பாடத்தில் பார்ப்பது சொல்லுற காப்சூல பாறோ நேரத்திலே பாட்டு சைடு வந்து லைபார் வெயிடி வெயிடி தெரியுனா லைபார் மூடாம வெயிடி மணினா பாறான் பஸ்வைக்கு பாளை சொல்லுது இது உள்ள ஆறிட்டேன்னா என்ன ஊதுது அடிவத்தை அப்பூதிகள் அறிவட்டாயே ஆமணாயே பேசினானேrangle லைபார்ல எப்போ ஒரு மாது 2008 7100ல கனடால கனவுல கண்ணப்பர் கழிக்கும்போது கலந்தேன்னா காரகாமே புளியதரை பேசுறே ஊத்தூர் பேசுறதுல 1:30 சந்தேசே சத்தியா சாதி சுந்தரபூர்த்தி வாயிலார் அறுநூத்தி மூணு நாயன்மாரர்களுடைய இந்த பாடங்களை நான் இந்த வாய்ப்பை ஆள் மாறுத்தின் மூலமாக எனக்கு கிைய செய்த ஏனென்றால் திருவருக்காக சொல்ல முடியாக போ பணிவு எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது اناனால என்னால உரு பண்ண முடியல टोटल சான்றிதழ் முதல் பாடி எப்படி சரி பண்ணுவீங்க அபர நீ வந்து வீட்டுக்கு போனீங்கன்னா இன்விட்ரேஷன் பத்தமும் போச்சுமா வெச்சிங்க அதுக்கு என்ன நீங்க கிட்டத்தட்ட அத்தனை மகான்கள் அத்தனை குருமார்களின் போட்டோ பத்தணும் உங்க குழந்தைகளுக்கு இந்த போட்டோ இது ஒவ்வொரு போட்டோ நடக்கி कंप्लीट ரொம்படா இருக்கு எடிட் பண்ணது யாரு தெரியல அவருடைய பாடநிலை மாணிக விழா குழுவிற்கு ஒரு டைப் பண்ணி கையை வாங்கிக்க வேலை பொருட்கள் அதற்கு அடுத்தபடியாக சுபாஷுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு தாண்டிய கண் முன்னாடி வாங்கிக்கலாம் ஏழு பக்கம் எனக்கு என்ன மகிழ்ச்சி தான் இரண்டாவது படத்தில் கேம் இருக்கும் போது அவர் பதில் சொல்றது கிழக பிரம்மணியாம சுவாமிய நான் வாங்கியேன் பெருமாள் அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கூட இல்லாமல் பேசுறாரு எம்பதுல வந்து சுவாமியை வந்து வெள்ளேசாதி யாருடைய அவர்கள் தூய்மை பூமிநாதன் ஐயாவது இந்த சொற்கொலை தயவு செய்து நீங்கள் வாங்கி உங்களுடைய ஐந்தாவது மாநாட்டிலே அதை செய்துவிட்டு எனக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் முப்பது நிமிடங்கள் வாய்ப்பு ஆரத்திய வழிபாடு வரும்போதி நம்ம இருக்காது நம்ம இடம்ல இப்போ போட்டு நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னாங்க எங்கெங்கயோ வேலை இல்லை பேசுறத அதிச்சல் எப்பவே சொல்லுவேன் என்ன வேலை எதாவது நல்லாயிருக்கு அவங்க வேலையே சொன்னேன் என்னம்னா புத்தகம் சமம் சைவம் விளையாடுறது என்ன முக்கியம் என்ன முக்கியம் என்னம்னா இங்கே என்ன வேலை மகாலியத்தை மாணிக்கம் மகாலயத்தை மாணிக்கம் आजो मायो आजारिचो रायो बोलतो बिका धन्यवाद आलोकित तरुण धन्यवाद सेना रे शिंगी पोटीला आठवतो जळवा बोलजी सद्गुरुणा